குருப்பியோ நமகா ஹரி ஓம் சனாதன தர்மத்தின் வாழ்வியல் நெறிகளான புருஷார்த்தம் என்பதில் தர்மக அர்த்தக காமக மோட்சக என்பதை தமிழில் அறம் பொருள் இன்பம் வீடு நான்கு வாழ்வியல் நெறிகளை நாம் பார்த்து வருகின்றோம் அதிலே மோக்ஷம் என்பதை பற்றி தற்பொழுது விரிவாக சில ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளோம் அதன் அடிப்படையில் மனிதனின் முக்கிய ஆறாவது அறிவாக இருக்கின்ற மனதின் பல்வேறு எண்ணங்களினாலே மனிதன் எதையெதையோ செய்து கொண்டிருக்கின்றான் என்று பார்த்தோம் அந்த வகையிலே இந்த மனம் அவனுக்கு நல்லதையும் தீயதையும் செய்ய வைக்கின்றது என்றும் பார்த்தோம் இதில் நல்லது தீயது என்பதை எப்படி அவன் நடைமுறைப்படுத்துகின்றான் என்பதையும் பார்த்தோம் அதாவது நல்லது தீயது என்பது அவன் வாழ்ந்த வளர்ந்த சூழ்நிலையின் அடிப்படையிலே அவனுக்கு பயிற்றுவிக்கப்பட்ட மனதின் பயிற்சிகளினாலே அவன் செய்கின்ற காரியங்களில் உண்டாகின்ற நன்மை தீமைகளின் அடிப்படையில் வைத்து அவன் மனம் நல்ல நிலையில் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கின்றது அல்லது கெட்ட நிலையில் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கின்றது என்ற வேறுபாடுகளை நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு சுபாவத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் இந்த சுபாவத்திற்கு காரணம் முக்கியமாக அவனுடைய மனம் என்பதை நாம் நன்கு அறிய வேண்டும் மேலும் இந்த மனமே மனிதனின் ஸ்தூல உடலாகவும் அதாவது பருவுடலாகவும் உயிராகவும் இருக்கின்றது என்பதை நாம் பார்த்தோம் எப்படி இது உயிராக இருக்க முடியும் உடலாக இருக்க முடியும் கண்ணுக்கு தெரியாத மனதை எப்படி நான் இதை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சந்தேகப்படுவது இயல்புதான் இருப்பினும் இதற்கான விளக்கங்களை நாம் முழுமையாக அறிந்து கொண்டமேயானால் ஒரு தெளிவை நாம் அடைந்துவிடலாம் அதாவது பல்வேறு எண்ணங்களின் தொகுப்பாகிய இந்த மனம் தனக்கு எத்தகைய விஷயங்களை உள்வாங்கிக்கொண்டு சித்தத்திலே சேகரித்து வைத்திருக்கின்றதோ அவைகளை ஒவ்வொன்றாக செயல்படுத்தி அனுபவத்திற்கு கொண்டு வர ஆசைப்படுகின்றது அந்த வகையிலே நமக்கு முன்பின் அறிமுகமில்லாத ஒரு பொருளை நாம் பார்த்தவுடனே அது என்ன என்று அறிவதற்காக மிகுந்த ஆவல் கொள்கின்றது அப்பொழுது அருகே இருப்பவரை கூப்பிட்டு இது என்ன என்று சற்று பார்த்து சொல்லுங்கள் என்று கேட்கின்றது அவரும் அந்த பொருளை பார்த்துவிட்டு அவருக்கு தெரிந்த ஒரு பெயரை கூறியவுடனே இந்த மனம் அந்த பொருளை இதுதான் அந்த பொருளுடைய பெயரா இதுதான் அந்த பொருள் இப்படித்தான் இருக்குமா என்று தீர்மானித்து கொண்டு தன்னுடைய சித்தத்திலே பதித்து கொள்கின்றது இனி எத்தனை முறை எப்படி கேட்டாலும் அந்த பொருளை அது மிகச்சரியாக சொல்லிவிடும் காரணம் ஒரு முறை அதற்கு இதுதான் என்று பயிற்றுவிக்கப்பட்டுவிட்டால் அது அப்படியே மனதில் உள்வாங்கி சித்தத்தில் பதித்துக்கொள்கின்றது இவ்வாறு பல்வேறு சிந்தனைகளை மனிதன் தினம் தினம் சிந்தித்து அவைகளை மனதில் ஏற்றிக்கொண்டே செல்லுகின்ற பொழுது இந்த மனம் மிகப்பெரிய ஒரு பூதாகரமாக வளர்ந்து விடுகின்றது இதனுடைய வளர்ச்சி மிக அபரிமிதமானது இது எல்லையற்றது இது எத்தனை விஷயங்களை வேண்டுமானாலும் உள்வாங்கிக் கொண்டே இருக்கும் அத்தனையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுமா என்றால் வைத்து கொள்ளாது காரணம் என்னவென்றால் அந்த மனதிற்கு எதன் மீது அதிக பற்று இருக்கின்றதோ அதை மட்டும் தன் மனதிலே தன் சித்தத்திலே பதித்து வைத்துக்கொள்ளும் சாதாரணமாக ஒரு விஷயத்தை பேசும் பொழுது அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அது அப்பொழுதே மனதிலிருந்து நீக்கிவிடும் எண்ணங்களை சேகரிக்காமல் நீக்கிவிடும் ஆனால் அதுக்கு பிடித்தமான விஷயத்தை கொடுத்தவுடனே அது மிகவும் ஆர்வத்துடன் தன்னுடைய சித்தத்திலே சேமித்து வைத்துக் கொள்கின்றது இவ்வாறு பெரும்பாலான விஷயங்களை அது கழித்து கட்டி சேகரிக்கப்பட்ட விஷயங்களே மனிதனை இந்த அளவுக்கு ஆட்டிப் என்றால் அனைத்தையும் சேகரிக்கக்கூடிய சித்தமாக இருப்பின் மனிதனுடைய நிலையை நாம் சற்று எண்ணி பார்க்க வேண்டும் ஏற்கனவே ஏகப்பட்ட விஷயங்களை உள்வாங்கிய மனம் பல்வேறு குழப்பங்களுக்கு மத்தியிலே இது போன்ற தேவையற்ற பல்வேறு காரியங்களை ஆற்றிக்கொண்டிருக்கின்ற பொழுது இன்னும் சில விஷயங்கள் புதுமையாக அதற்கு கொடுக்கப்படும் பொழுது மிகுந்த ஆர்வத்துடன் அதை செய்ய முயற்சிக்கின்றது மேலும் இந்த மனம் இப்பொழுது ஏற்றி வைக்கக்கூடிய இந்த விஷயங்களை மட்டுமே நடைமுறைப்படுத்துகின்றதா என்றால் இல்லை ஏன் இதே மனம் இந்த உடல் அனுபவத்திற்கு வருகின்ற பொழுது ஏற்கனவே சித்தத்தில் சேமித்து வைத்துள்ள பல்வேறு விசய சுகங்களை அது சஞ்சித கர்மாவாக மாற்றிக்கொண்டு காரணத்தேகத்திலே வைத்திருக்கின்றது என்று சாஸ்திரம் கூறுகின்றது அத்தகைய காரணத்தேகமே இந்த மனித தேகத்திற்கு காரணமாக இருக்கின்றது என்று சாஸ்திரம் மிக தெளிவாக விளக்கமளிக்கின்றது அந்த வகையிலே காரணத்தேகமாக சேகரிக்கப்பட்ட மனமே மனித உடலுக்கு காரணமாக இருக்கின்ற பொழுது இந்த உடல் ஸ்தூலத்தில் வருவதை மனம் என்று சொல்லாமல் வேறு என்ன என்று சொல்ல முடியும் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் கண்ணுக்கு தெரியாத சூக்ஷமமான மனம் காரணத்தேகத்திலே ஏகப்பட்ட விஷயங்களை வைத்து கொண்டு அவற்றை பிராரப்த கர்மாவாக எடுத்துக்கொண்டு தகுந்த அனுபவத்திற்கு உட்பட்ட உடலை எடுத்துக்கொண்டு பூமிக்கு வருகின்றது என்கின்ற பொழுது அது ஸ்தூட உடல் தாங்கித்தான் வந்தாக வேண்டுமே ஒளிய சூட்சமமாக இருக்கின்ற மனதினாலே அனுபவத்திற்கு வர முடியாது என்பதை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் ஆகவே மனமே உடல் தன்னுடைய அனுபவத்தை அனுபவிக்கின்றது என்பதை சாஸ்திரம் மிக மிக தெளிவாக விளக்கம் கொடுக்கின்றது அடுத்து உயிர் என்று சொல்கின்றீர்களே இந்த மனத்தை எப்படி நான் இதை உயிர் என்று நம்புவது என்று சந்தேகம் வரலாம் பொதுவாக மனித மனங்களிலே சேகரிக்கப்பட்ட எண்ணங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருப்பதினாலே அதற்கேற்ற அனுபவத்தை அந்த உடல் அடைந்தாக வேண்டும் எனில் அதற்கான ஒரு உடல் கட்டமைப்பை அது வேண்டும் அத்தகைய உடல் கட்டமைப்பை அந்த மனம் உண்டாக்க வேண்டுமெனில் அதற்கு உண்டான மூலக்கூறுகளை அது ஒன்றிணைக்க வேண்டும் அந்த வகையிலே அது நீந்து ஆசைப்பட்டால் ஒரு மீனாக உடலை கட்டமைக்க வேண்டும் பறக்க ஆசைப்பட்டால் ஒரு பறவையாக உடலை கட்டமைக்க வேண்டும் ஐந்து குலன்களையும் உபயோகப்படுத்தி அனைத்தையும் அனுபவிக்க ஆசைப்பட்டால் அது மனித உடலாக கட்டமைக்கப்பட வேண்டும் இவ்வாறு மனம் தன்னுடைய ஆசைகளை தனக்கு எத்தகைய தேவைகளில் பூர்த்தி கொள்ளலாம் பூர்த்தி செய்து கொள்ளலாம் இவ்வாறு மனம் தன்னுடைய ஆசைகளை எந்த வகையில் பூர்த்தி செய்து கொள்ள விரும்புகின்றதோ அந்த வகையான உடலை கட்டமைக்கின்றது என்பதை நாம் அவசியம் அறிய வேண்டும் அப்படி கட்டமைத்துக்கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு உண்டான அணுக்களின் சேர்க்கை முன்னும் பின்னும் மாறுபடும் இதில் மனித உடல் என்பது ஒரு உயிராக நாம் கருத முடியாது பல செல்களை உள்ளடக்கிய ஒரு உயிரி மனிதன் என்பவன் பல செல்களை உள்ளடக்கிய ஒரு உயிரினம் என்பதை நாம் அறிவியல் ரீதியாகவும் நன்கு அறிவோம் உயிரியான உயிரினங்களையும் நாம் நன்கு அறிவோம் இவ்வாறு ஒரு செல் கொரோனா முதல் கொண்டு பல செல் மனிதன் வரை இந்த உடல் கட்டமைக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு ஏற்ற அறிவும் கொடுக்கப்பட வேண்டும் அந்த அறிவு ஒரு அறிவு என்ற ஒரு புலனில் ஆரம்பித்து ஐந்து அறிவு என்று ஐந்து புலன்களை உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு உடல் கட்டமைப்பு உண்டாக வேண்டுமெனில் அதற்கேற்ற ஒவ்வொரு செல்களும் உயிர் இருந்தாக வேண்டும் ஆக உயிர் என்பது மனித உடலில் எங்கே இருக்கின்றது என்று கேட்டால் ஒவ்வொருவரும் ஒவ்வொன்று சொல்லிக்கொண்டிருக்கின்றார்கள் அதாவது உயிர் என்பது ஒவ்வொரு செல்லிலும் இருக்கின்றது ஒவ்வொரு அணுவிலும் இருக்கின்றது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் இதற்காக அறிவியலும் நாம் படித்திருக்கின்றோம் அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு செல் உயிரியிலும் உயிரிருக்கின்றது என்பதை நன்கு அறிந்திருக்கின்றான் அந்த வகையிலே ஒரு செல் உயிரியான கொரோனாவாகட்டும் பல செல் உயிரியான மனிதனாகட்டும் அங்கு அந்த அணுவில் உயிர் இருந்தால் மட்டுமே அந்த அணு இயங்கும் என்பதை நாம் நன்கு அறிவோம் அந்த வகையிலே இந்த மனம் மனித உடல் எடுப்பதற்காக பல்வேறு செல்களை கொண்ட ஒரு உடல் கட்டமைப்பை உண்டாக்கி கொண்டு இந்த சூழ உடலிலே வந்து தன்னுடைய ஐந்து புலன்களையும் பயன்படுத்தி ஆனந்தமாக தன்னுடைய ஆசைகளை அனுபவித்துக் கொள்கின்றது அது மேலும் தன்னுடைய பிரத்யேகமான அந்த அறிவை ஆறாவது அறிவாக மனித உடலில் வெளிப்படுத்தி இன்னும் சில காரியங்களை மிகச்சிறப்பாக செய்து வருகின்றது இந்த இத்தனை காரியங்களும் இந்த மனமே செய்கின்றது என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் சரி என்ன அவசியம் வந்தது இந்த மனம் இதுபோன்று செய்வதற்கு என்று யோசித்தோமேயானால் சஞ்சித கர்மாவில் பல்வேறு பிறவிகளாக சேகரிக்கப்பட்ட பாவ புண்ணிய மூட்டை என்று நாம் கூறுகின்றோம் அல்லவா அது அத்தனையும் நம்மால் சேகரிக்கப்பட்ட மனதின் ஒட்டுமொத்த தொகுப்பு என்பதாகும் அந்த மனதின் ஒட்டுமொத்த தொகுப்பைத்தான் சாஸ்திரம் காரணத்தேகம் என்று கூறுகின்றது அந்த காரணத்தேகத்திலே இருக்கின்ற மனதைத்தான் சஞ்சித கர்மா என்றும் அழைக்கின்றது சஞ்சித கர்மா என்பதை நாம் இங்கு எப்படி புரிந்து வேண்டும் என்றால் இந்த மனம் பல்வேறு பிறவிகளாக உடல் ஒவ்வொரு பிறவியிலும் செய்த நன்மை தீமைகளின் அடிப்படையில் சேகரித்துக் ஒட்டுமொத்த பாவ புண்ணியங்களின் தொகுப்பு என்பதுதான் சஞ்சித கர்மா என்பதை நாம் நன்கு அறிவோம் அதன் அடிப்படையிலே அதிலிருந்து தனக்கு எந்த ஆசைகளை அனுபவித்துக் கொள்ளலாம் என்பதை விரும்புகின்றதோ உடலை அதற்கேற்ற புலன்களை உண்டாக்கிக்கொண்டு பிறவிக்கு வருகின்றது அப்படி பிறவிக்கு வந்தவுடன் அது எடுத்துக்கொள்கின்ற உடலின் கட்டமைப்புக்கு ஏற்றவாறு இன்பத் துன்பங்களை அனுபவிக்கின்றது இவ்வாறு இன்பத் துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது நாம் பிராரப்த கர்மா என்று அழைக்கின்றோம் மேலும் அந்த பிராரப்த கர்மாவில் இன்னும் சில புதிய செயல்களை செய்து உண்டாக்கிக் கொள்கின்ற பாவ ஆகாமிய கர்மா என்றும் நாம் கூறுகின்றோம் இவ்வாறு மூன்று கர்மாக்களின் அடிப்படையிலே இந்த மனம் ஒவ்வொரு மனிதனின் உள்ளேயும் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இதிலே பிராரப்த எடுத்துக்கொண்டு மனித உடலை தவிர மற்ற உடல்களில் வருகின்ற மனதிற்கு புதியதாக செய்கின்ற செயல்களினால் பாவ புண்ணியங்கள் உண்டாவதில்லை என்று சாஸ்திரம் கூறுகின்றது ஏன் உண்டாவதில்லை என்பதை நாம் சற்று ஆழ்ந்து யோசித்து பார்த்தோமே ஆனால் அவைகளுக்கு மனிதனிடம் இருப்பது போன்ற சேகரிக்கப்படுகின்ற மனம் இல்லை அது தற்காலிகமாக நினைவில் கொண்டு அப்பொழுதே மறந்துவிடக்கூடிய ஒரு சிறிய நினைவு தான் தவிர அதாவது மிருகங்கள் பறவைகள் போன்றவைகள் தற்காலிக ஒரு நினைவகத்தை வைத்து கொண்டு அப்பொழுதே அதை மறந்துவிடக்கூடிய ஒரு நிலையில் ஒரு சில விஷயங்களை அதை ஞாபகத்தில் வைத்திருந்தாலும் மனிதனை போன்ற ஆசைகளாக வளர்த்து கொள்கின்ற அளவுக்கு மிக பிரத்யேகமான மனதை கொண்டது அல்ல இங்கு மனம் என்பது மனிதனிடம் மட்டுமே ஆறாவது அறிவு என்று ஏன் கூறுகின்றோம் என்றால் ஐந்து புலன்களையும் ஆட்டுவிக்கக்கூடிய மிக ஆழமான ஒரு அறிவை கொண்டதனாலே ஆறாவது அறிவு என்று அழைக்கின்றோம் மற்ற மிருகங்கள் பறவைகள் போன்றவைகளுக்கெல்லாம் அறிவே இல்லையா என்றால் இருக்கின்றது அவைகள் எல்லாம் ஐந்து அறிவோடு நின்று விடுகின்றன ஏற்றவாறு அவைகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன அதற்கேற்றவாறு அவைகளுக்கு மனம் இருக்கின்றது அந்த மனம் இந்த மனித மனத்திற்கு ஈடாகாது அதனால் இந்த மனித மனம் மட்டுமே இது போன்ற ஆசாபாசங்களையும் நன்மை தீமைகளையும் சேகரித்துக் மீண்டும் பிறவிக்கு வருகின்றது ஆனால் மிருகங்கள் பறவைகளை பொறுத்தவரை மனிதனை போன்ற சேகரிக்கப்பட்ட பதிவுகளை வந்து வைத்துக்கொள்வதில்லை அவைகளை அனுபவிக்க மட்டுமே இந்த பூமிக்கு அவைகள் வருகின்றன அந்த அடிப்படையிலே அவைகள் வந்து தன்னுடைய பிறவியை முடித்து மீண்டும் கிளம்பி உடலை விட்டு வெளியேறுகின்ற மனம் சஞ்சீத கன்மா கர்மாவிற்குள் நுழையும் பொழுது மட்டும் தான் அடுத்த பிறவிக்கு தேவையான அடுத்த உடலை அது தீர்மானிக்கின்றது அதுவரை இந்த உடலில் கொண்டு இந்த உடலுக்குண்டான தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கின்றது இவ்வாறு இது போன்ற விஷயங்களை மிக நுண்ணி அறிவால் நாம் ஆராயும் பொழுது மட்டும்தான் அநேக விஷயங்களிலே நமக்கு பிடிபடும் இங்கு முக்கியமாக ஒரு விஷயத்தை நான் கூற விரும்புகின்றேன் இந்த பாடங்களை தற்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்களாகட்டும் படித்துக்கொண்டவர்களாகட்டும் ஏற்கனவே வேதாந்த பாடங்களை படித்து இதுபோன்ற சஞ்சீத கர்மா பிராரப்த கர்மா ஆகாமிய கர்மாவை பற்றி தெரிந்து கொண்டவர்கள் மேலும் மூன்று அவஸ்தைகளை தெரிந்து கொண்டவர்கள் மூன்று குணங்களை தெரிந்து கொண்டவர்கள் இவர்களுக்கு மட்டும்தான் இங்கு கூறப்படுகின்ற பாடங்கள் எல்லாம் புரியும் ஏனெனில் இவர்கள் பல தத்துவங்களை பல்வேறு புத்தகங்களில் பலவிதமாக படித்து ஒரு குழப்பத்தில் இருந்து கொண்டிருப்பதால் அவர்களுக்கு தெளிவை உண்டாக்க வேண்டும் என்று இங்கு பாடம் போதிக்கப்படுகின்றதே தவிர புதியதாக வருகின்ற யாருக்கும் இங்கு கூறப்படுகின்ற பாடம் ஒன்றுமே புரியாது என்பதை அவசியம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதற்கு வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் சில அடிப்படை விசைகளை ஆழமாக அறிந்து கொண்டு இங்கு கவனிக்கும் பொழுது தான் பாடங்கள் புரிய ஆரம்பிக்கும் ஆகவே நாம் என்ன கூற வருகின்றோம் என்றால் மனம் என்பது உடல் என்பது உயிர் என்பது மூன்றும் ஒன்றே இந்த மூன்றும் எப்படி ஒன்றாகும் என்றால் கண்ணுக்கு தெரியாத சூக்ஷம மனம் காரணத்தேகத்திலே இருந்து தன்னுடைய ஆசாபாசங்களை அனுபவிப்பதற்காக தனக்கு தேவையான புலன்களுடன் கூடிய உடல் கட்டமைப்பை உண்டாக்கி கொண்டு ஸ்தூல உடலிலே வந்து அதை அனுபவித்து தீர்க்கின்றது என்பதை நாம் அறிகின்றோம் அவ்வாறு ஸ்தூல உடலிலே இந்த மனம் வரவேண்டும் என்றால் அந்த உடல் இயங்குவதற்கு தேவையான உயிர் இருந்தாக வேண்டும் அந்த உயிர் இந்த மனமே என்பதை நன்கு அறிந்து கொண்டாக வேண்டும் எப்படி இந்த மனமே உயிராகின்றது என்றால் இருப்பது ஒன்று மட்டும்தான் என்பதில் நமக்கு சந்தேகமே இல்லை ஆக மேலும் நாம் தீவிரமாக ஆராயும் பொழுது இருக்கின்ற ஒரே இருப்பான இறைவனே இவ்வாறு பல்வேறு மனங்களாகவும் உடல்களாகவும் உபாதிகளை பொறுத்து மாறுபடுகின்றான் என்று சாஸ்திரம் கூறுகின்றது சாஸ்திரம் ஆரம்பத்தில் கூற முக்கிய விஷயம் என்னவெனில் ஏக ஆன்மாவாகிய இறைவன் தன்னை வெளிப்படுத்தி கொண்டபொழுது தன்னிடம் உண்டான சத்துவ குணம் ரஜோகுணம் தமோகுணத்தின் வாயிலாக பல்வேறு ஜீவன்களாக எப்படி பிரதிபலித்தான் என்றால் சத்துவ குணத்தின் வாயிலாக தேவர்களாகவும் இரஜோகுணத்தின் வாயிலாக பல்வேறு ஜீவர்களாகவும் வெளிப்பட்டான் என்று கூறுகின்றது அவ்வாறு இரண்டு குணங்களில் வெளிப்பட்ட வகையிலே சத்துவ குணத்தில் இருக்கின்ற தேவர்கள் படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற முத்தொழில்களை புரிவதாகவும் ரஜோகுணத்தில் வந்த நிறைய ஜீவர்கள் தங்கள் தேவைகளுக்கு ஏற்ப வாழ்ந்து கொண்டு இருப்பதாகவும் இவர்களை ஏன் இவ்வாறு தன்னை யார் என்று அறிய முடியாமல் எது மறைக்கின்றது என்பதை சமோ குணத்திலே உட்சேபம் ஆவரணம் அதாவது தமோ குணத்திலே உண்டான விக்ஷேபம் ஆவரணம் என்ற இரண்டு சக்திகள் மாயையாய் இந்த மனிதனை தன்னை யாரென்று அறிய விடாமல் மறைக்கின்றது என்று நாம் சாஸ்திரத்தில் படித்திருக்கின்றோம் வேதாந்த சாஸ்திரத்திலே படித்திருக்கின்றோம் இவ்வாறு ஏகப்பட்ட விஷயங்களை நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது ஒரு மனம் மனித உடல் எடுத்தோ மிருக உடல் எடுத்தோ தன்னுடைய தேவைகளை அனுபவித்துக் கொள்கின்றது அத்தகைய மனம் அந்த உடலிலே தன்னுடைய ஆசா பாசங்களை அனுபவித்து முடித்து மீண்டும் சஞ்சித கருமாவில் உள்ள பாவபுண்ணியங்களின் மூட்டைகளுக்கு ஏற்ப உடல் எடுத்துக்கொண்டு மீண்டும் பிறக்கின்றது என்று நாம் பார்த்தோம் இவ்வாறு பிறப்பு இறப்பில் சிக்கி இந்த மனம் ஸ்தூல உடலை எடுத்துக்கொண்டு அனுபவித்துக் கொள்கின்றது மேலும் இந்த ஸ்தூல உடல் இயங்குவதற்கு தேவையான உயிர் என்பது இறைவன் என்ற ஆன்மா என்பதை நாம் அறிவோம் அத்தகைய இறைவனே உயிராக இந்த உடலுக்குள் அந்தியாமையாக இயங்கிக் கொண்டிருக்கின்றான் என்றும் அவனே இந்த உடலுக்குள் இருந்து இந்த உயிராகவும் மனமாகவும் உடலாகவும் இருக்கின்றான் என்ற மிகப்பெரிய உண்மையை யார் அறிந்து கொள்கின்றார்களோ அவர்கள் மட்டுமே எந்த ஒரு காரியத்தையும் நான் செய்வதில்லை எல்லாம் அந்த ஏக இறைவனே என்னை கருவியாக வைத்து இவைகளை செய்து கொண்டிருக்கின்றான் என்பதை நன்கு புரிந்து கொண்டு நுழைகின்றனர் மற்ற சராசரி மனிதர்களோ இது ஆராய்ச்சிகளில் ஈடுபட முடியாத காரணத்தினாலும் அவ்வாறு ஈடுபட்டாலும் ஒன்றும் புரியாத காரணத்தினாலும் இவர்கள் தனக்கு வேறாக இறைவனை பாவித்துக் கொண்டு இவர்கள் பாவபுண்ணியத்தின் சிக்கடிலே கட்டுப்பட்டு இவர்கள் உண்டாக்குகின்ற ஒவ்வொரு செயல்களும் இவர்கள் செய்வதாக எண்ணிக்கொண்டு இறைவனிடம் வியாபாரம் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இத்தகைய மனிதர்கள் என்று தன்னுடைய நுண்ணிய அறிவால் இறைவன் யார் நான் யார் இந்த மனம் என்பது என்ன இந்த உடல் என்பது எப்படி வந்து போகின்றது இந்த உயிர் என்பது என்ன ஆன்மா என்றால் என்ன என்பதை பற்றியெல்லாம் ஆராய முற்படுகின்றவர்கள் மட்டுமே இந்த உயர்ந்த மனித பிறவியை மிகச்சரியாக பயன்படுத்திக் கொள்கின்றனர் என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் இங்கு கூறப்படுகின்ற விஷயங்கள் அனைத்துமே சாஸ்திரத்தின் அடிப்படையிலே உங்களுக்கு விளக்கப்படுகின்றது எதுவும் தனிப்பட்ட சொந்த கருத்து இல்லை என்பதை மீண்டும் வலியுறுத்தி கூறுகின்றேன் ஆனால் இதை எளிமையாக பல்வேறு வகைகளிலே எடுத்து கூறியும் புரியாத காரணத்தினாலே இதுபோன்று சில விளக்கங்கள் மூலமாக புரிய முயற்சி மேற்கொண்டிருக்கின்றேன் ஆகவே இந்த மோட்சத்தை விரும்புகின்ற முமுச்சுக்கள் அவசியம் இதனுடைய உண்மையை புரிந்து கொண்டு மனித மகத்தான சாதனையான மோட்சத்தை சரியானபடி அடைந்திட வேண்டும் என்பதே அனைத்து மகான்களின் விருப்பமும் ஆகும் காரணம் யான் பெற்ற இன்பம் பெறுகையும் வையகம் என்பது அவர்களின் ஆழமான ஆசையும் ஆகும் ஆகவே இந்த மோட்சத்திற்கு ஆசைப்படுகின்ற ஒவ்வொரு முமுட்சுவும் அவசியம் இந்த மனதை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தாக வேண்டும் ஏன் கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்றால் மனம் போன போக்கில் போகின்ற பொழுது அந்தரியாமியாக இருக்கின்ற ஆத்மாவை நாம் அறிய முடியாமல் போகின்றது காரணம் நாம் மனதின் பிடியில் குள் சிக்கிக்கொண்டு நான் செய்கின்றேன் இதை என்னால் தான் செய்ய முடியும் நான் இல்லையில் எதுவும் சாதிக்க முடியாது என்ற ஒரு அகங்காரத்திலே ஆடிக்கொண்டிருப்பதினால் அங்கு ஆண்டவன் செயல் அல்ல என்பதாக உண்டாகி அதுவே இது போன்ற விசாரத்தில் நாம் முழுமையாக ஈடுபட்டு என் செயலாவது ஏதுமில்லை அனைத்தும் நின் இறைவா என்று அவனிடம் ஒப்படைத்துவிடும் பொழுது இதே மனம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் மிக உன்னத செயலாகவும் அந்த உயரிய பரம்பொருளின் கருவியாகவும் இந்த உடல் பயன்படுகின்றது அந்த வகையிலே இந்த உடல் மிக அற்புதமான அரிய காரியங்களை இந்த உலகத்தில் ஆற்றிவிட்டு வந்த வேலையை முடித்து கொண்டு மீண்டும் பிரபாப்பெருநிலையை அடைந்து விடுகின்றது ஆகவே இதிலிருந்து விடுபட வேண்டும் என்று விரும்புகின்ற ஒவ்வொரு முமுட்சுவும் தன்னுடைய மனதை நான் யார் என்று விசாரித்து அறியும் பொழுது இந்த மனமே உடல் என்றும் இந்த மனமே உயிர் என்றும் இறுதியில் இந்த மனமே ஆன்மா என்றும் அந்த ஆன்மாவே நான் என்றும் அறிந்து கொள்பவன் மட்டுமே மிக உயர்ந்த நிலையான பிறவா பெருநிலையை அடைகின்றான் என்ற பேருண்மையை அவசியம் அறிந்தாக வேண்டும் ஆகவே இன்று ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் என்று நினைக்கின்றேன் மனம் உடல் உயிர் இந்த மூன்றும் ஒரே பரம்பொருளான உடையது அதுவே தன்னுடைய தேவைக்காக பலவாறாக இரஜோகுணத்தில் இந்த உலகத்தில் இயங்கி கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே ஒவ்வொரு உயிரும் இரஜோகுணத்தில் வந்திருப்பதினால் நிச்சயம் அதனிடம் இரஜோகுணம் காணப்படும் சத்துவ குணத்தில் உயர்ந்துவிட்டது குணாதீத நிலையை அடைந்துவிட்டது என்பதெல்லாம் ஒரு பக்குவத்தின் அடிப்படையிலே அமைதியாக உட்கார்ந்து விடுவதனால் உண்டாவதே ஒழிய காரியமாற்றிக்கொண்டிருக்கின்ற பொழுது சத்துவகுணத்திலே நிச்சயம் இருக்க முடியாது காரணம் நாம் செயல் செய்வதாக இருந்தால் பிரஜோகுணத்திற்கு நிச்சயம் வந்தாக வேண்டும் இரவில் உறங்குவதாக இருந்தால் தமோ குணத்திற்கு நிச்சயம் வந்தாக வேண்டும் அமைதி ஆனந்தம் என்ற ஒரு சுகத்தில் இருக்க வேண்டுமென்றால் சத்துவ குணத்தில் வந்தாக வேண்டும் இந்த மூன்று குணங்களும் மனிதனுக்கு மாறி மாறித்தான் வருமே ஒழிய ஒரே குணத்தில் முழுமையாக அப்படியே இருப்பான் என்று கூற முடியாது ஏன் என்றால் சத்துவ குணத்திலே அமைதியுடன் ஒருவர் அமர்ந்து கொண்டிருக்கின்றார் என்றால் ஒரு நாள் முழுவதும் சத்துவ குணத்தில் அமர்ந்திருக்கலாம் இரண்டு நாள் சத்துவ குணத்தில் அமர்ந்திருக்கலாம் மூன்றாவது நாள் அவரை அறியாமல் சென்று தூங்கி விடுவார் அல்லது ரஜோ குணத்திற்கு வெளியே வந்து ஏதாவது காரியத்தை செய்து கொண்டிருப்பார் இவ்வாறு மூன்று குணங்களும் மாறி மாறி வந்தே ஆக வேண்டும் வராமல் நான் நிர்விகல் பிலையிலே எண்ணங்களற்ற நிலையிலே ஏகாந்தமான நிலையிலே பல காலங்கள் தியானத்தில் இருந்தேன் என்றெல்லாம் கூறுவது மற்றவர்கள் கூற கேட்டு நாம் கூறிக்கொண்டிருக்கலாமே தவிர அனுபவத்திற்கு யாரும் வந்ததும் கிடையாது வந்தவர்களை பார்த்ததும் கிடையாது ஆகவே இல்லாத ஒன்றை இருப்பதாக ஏற்றி வைத்துக் கொண்டு ஏகப்பட்ட விஷயங்களை இது போல கற்பனையில் திணித்து கொண்டு நம்மை நாமே ஏமாற்றி கொண்டிருக்கின்றோம் என்பதை எடுத்துக்கூறவே இது போன்ற விசாரங்கள் தேவைப்படுகின்றன அதை விடுத்து ஒருவன் பேயை பார்த்தேன் என்று கூறியவுடன் இன்னொருவனும் பேய இருக்கின்றதா எனக்கு பயமாக இருக்கின்றது என்று பயந்து ஓடுகின்றானே ஒளிய இவனும் பேயை பார்த்ததில்லை அவனும் பேயை பார்த்ததில்லை ஆனால் பயம் மட்டும் இருவரிடத்தில் இருக்கின்றது அதுபோல இவனும் கடவுளை பார்த்ததில்லை அவனும் கடவுளை பார்த்ததில்லை ஆனால் கடவுளை பற்றிய கற்பனை மட்டும் ஆயிரம் ஆயிரம் இருக்கின்றது ஆக எல்லோரும் ஒரு விதமான பயத்திலேயும் கவலைகளேயும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே தவிர யாருக்கும் உண்மையை உணர்ந்து அந்த உன்னத நிலையை அடைய வேண்டும் என்ற ஆசை உண்டாகவே இல்லை இதை நாம் இன்னும் சற்று ஆழ்ந்து யோசித்து பார்த்தோமேயானால் அப்படி உண்டாக வேண்டும் என்று எதிர்பார்ப்பதும் தவறு என்றே கூற வேண்டும் ஏன் என்றால் ஒவ்வொரு மனமும் தன்னுடைய ஆசாபாசங்களுக்கும் ஏற்பவே இங்கு உடல் எடுத்து வந்து அதை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த ஆசையில் உழன்று கொண்டிருக்கின்ற மனத்தை நீ ஆண்டவனை நோக்கி திருப்பு என்று நாம் கூறிவிட்டால் அது திரும்பி விடுமா என்ன அப்படி அது திரும்பிவிட்டிருந்தால் இதற்கு முன்பு வந்து எத்தனையோ மகான்கள் கூறியவுடன் அது மாறி உடனே ஐயோ ஆதிசங்கரர் கூறிவிட்டார் மகாத்மா காந்தி கூறிவிட்டார் என்று சத்தியத்தை பேச ஆரம்பித்திருக்கும் சத்தியத்தை கடைபிடித்திருக்கும் ஏன் அவ்வாறு இதுவரை வாழ்ந்த பெரும்பாலான உயிரினங்கள் அவ்வாறு கடைபிடிக்காமல் இன்று வரை மனிதன் எதையதையோ நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றான் என்றால் உண்மையில் ஒவ்வொரு மனமும் ஒவ்வொரு விதமாக நிச்சயம் இருக்கும் ஏனெனில் அவைகளின் ஆசாபாசங்கள் வேறு வேறு எப்படி வேறு வேறாக ஆகின்றது அப்பொழுது அங்கு துவைதம் வருகின்றதா என்று யோசித்தோமையானால் ஈஸ்வரனுடைய ரஜோகுணத்திலே ஏகப்பட்ட எண்ணங்கள் தானே ஜீவன்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் இவது சிறிது ஆழமாக இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் சத்துவகுணத்திலே பரபிரம்மம் பரமானந்தத்தில் திளைத்திருக்கின்ற பொழுது அடைத்தல் காத்தல் அளித்தல் என்ற முத்தொழில் நடைபெறுவதாகவும் அந்த முத்தொழிலுக்கு காரணமாக தேவர்கள் இருப்பதாகவும் சாஸ்திரம் கூறுகின்றது அதே பரபிரம்மம் இரஜோகுணத்திற்கு திரும்பினால் அதற்கு பலவித எண்ணங்கள் வெளிப்பட்டு தன்னை செயல்படுத்திக் கொள்ள ஆரம்பிக்கும் அந்த வகையிலே ரஜோகுணத்தில் வெளிப்பட்ட பரபிரமத்தின் வெளிப்பாடாகவே பல்வேறு ஜீவர்கள் வந்தனர் என்று சாஸ்திரம் கூறுகின்றது பல்வேறு ஜீவர்கள் என்பது என்ன இங்கு ஜீவன் என்றால் உயிர் ஜீவன் என்றால் மனம் இந்த ஜீவன் மனம் என்பது தன்னுடைய ஆசாபாசங்களை வெளிப்படுத்திக் பலவாக பரிணமித்திருக்கின்றது என்பதுதானே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அந்த வகையிலே ஒவ்வொரு மனமும் அதாவது ஒவ்வொரு ஜீவர்களும் ஒவ்வொரு விதமாகத்தான் இருக்க முடியும் உதாரணமாக என்னிடம் இருக்கின்ற எண்ணங்களுக்கு ஏற்றவாறு நான் இருப்பேன் உங்களிடம் இருக்கின்ற எண்ணங்களுக்கு ஏற்றவாறு நீங்கள் இருப்பீர்கள் நாம் இருவரும் பார்ப்பதற்கு வேறு உடலாலும் மனதாலும் தெரிந்தாலும் உண்மையில் இங்கு என்ன என்னவென்றால் அந்த கருவியைக் கொண்டு அந்த காரியத்தை செய்யப்படுகின்றது இந்த உடல் என்ற கருவியை கொண்டு இந்த காரியத்தை செய்யப்படுகின்றது இந்த காரியத்தை செய்பவன் சாட்சாத் பரபிரம்மே என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் இன்னும் எளிமையாக உங்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்றால் ஒரு என்ஜினியரை எடுத்துக் கொள்ளுங்கள் ஒரு ஆட்டோமொபைல் என்ஜினியரை வேணாம் எடுத்துக்கொள்ளுங்கள் தன்னிடம் பலவிதமான ஸ்பேனர் மற்றும் டிரைவர்களை வைத்திருப்பார் அதில் பொருத்த முடியாது இப்படி எந்தெந்த பொருளை எப்படி கலட்ட வேண்டுமோ அதற்கு ஏற்ற உபகரணங்களை அவர் வைத்துக் கொண்டிருந்தால் மட்டுமே அதை அவர் சரியாக கலற்றி வேலை செய்ய முடியும் அதுபோல படைக்கப்பட்ட உயிரினங்களிலும் ஒவ்வொரு கருவியாக இருப்பதனால் இந்த கருவியை கொண்டு இந்த காரியம் ஆற்றப்படுகின்றது அந்த கருவியை கொண்டு அந்த காரியம் ஆற்றப்படுகின்றது என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையிலே ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு விதமாகத்தான் இயங்கிக் கொண்டிருப்பான் இவர்களை யாரும் மாற்றிவிட முடியாது இது போன்ற உபதேசங்களை இந்த சச்சங்களை வெளிப்படையாக இந்த முகநூலிலோ அல்லது டெலகிராம் குழுவிலோ அல்லது வாட்ஸ்அப் குழுவிலோ கொடுத்து விட்டால் ஒரு மனிதன் மாறிவிடுவான் என்றா இதை எல்லாம் கூறிக்கொண்டிருக்கின்றோம் இங்கு ஒவ்வொரு கருவிக்கும் கொடுக்கப்பட்ட வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது காரணம் என்னவெனில் இந்த குழுவில் கேட்டுக்கொண்டிருக்கின்ற எத்தனையோ ஜீவர்களில் ஒரு சில ஜீவர்கள் இதன் மூலமாக தன்னுடைய தகுதியை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இறைவனாலேயே அந்த அனுகிரகம் செய்யப்பட்டிருக்கிறது காரணம் அவனுடைய மனம் ஒவ்வொரு விதமாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு வகையிலே இந்த எண்ணத்தை நாம் விட்டு விடலாமே என்று அவனுக்கு தோணினால் அந்த ஜீவனை அத்துடன் முடித்துக் கொண்டு விடுவான் மீண்டும் அது பிறக்க நான் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பொருளை எனக்கு போதுமென்று கருதிவிட்டால் அந்த பொருளை எடுத்து வைத்து விடுவேன் மீண்டும் அந்த பொருளை நான் பயன்படுத்த மாட்டேன் அந்த வகையிலே இறைவனும் இந்த ஜீவன் போதுமென்று முடிவு செய்துவிட்டான் அந்த ஜீவனுக்கு விடுதலை கொடுத்து விடுகின்றான் போதும் இந்த ஜீவன் எனக்கு இதுவரை உபயோகப்பட்டது போதும் இனி அதை நான் பயன்படுத்த வேண்டியதில்லை என்று அந்த எண்ணத்தை அவன் விட்டுவிடுகின்றான் இங்கு நாம் ஒன்றும் செய்யப்போவதில்லை ஆகவே நன்கு உணர்ந்து கொள்ளுங்கள் இது மிகப்பெரிய ரகசியத்தை நான் மிக எளிமையாக உங்களுக்கு புரிய வைக்க முயற்சிக்கின்றேன் புரியவில்லை என்பதற்கு நான் பொறுப்பாக முடியாது காரணம் அதை புரிந்து கொள்ளக்கூடிய தகுதி உங்களிடத்தில் இல்லை என்பதை நீங்கள் அவசியம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதை விடுத்து ஏதோ இவன் முட்டாள்தனமாக உலரிக் கொண்டிருக்கின்றான் இதை போய் நாம் கேட்பதா இதற்கெல்லாம் நாம் காரியமாற்றுவதா என்று நீங்களாக ஒரு முடிவை எடுத்துக்கொண்டால் அதுவும் உங்களுடைய மனம் என்பதை நீங்கள் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் காரணம் எதை செய்தாலும் மனம்தான் செய்கின்றதை தவிர அங்கு வேறு ஒன்றும் இல்லை என்பதை நீங்கள் தெளிவாக முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும் ஏனெனில் மனம் மட்டுமே இதுபோன்று எதையும் எளிதாக செய்துவிட விடவே விடாது காரணம் தன்னுடைய ஆசாபாசங்களில் அலைந்து கொண்டிருக்கின்ற அது எப்படி தன்னுடைய வேலையை முடித்து கொண்டு அந்த இறையுடன் இரண்டற கலக்க முயற்சிக்கும் அது அவ்வளவு எளிதில் சாத்தியமாகாதே அதற்கு அது இறைவனுடைய அனுகிரகத்தை பெற்றால் மட்டும்தானே சாத்தியமாகும் அப்படியானால் இறைவனுடைய அனுகிரகத்தை நாம் எப்படி பெறுவது இதுதானே நமக்கு மிகவும் முக்கியம் அல்லவா இறைவனுடைய அனுகிரகத்தை எப்படி பெறுவது அவ்வாறு இறைவனுடைய அனுகிரகம் நமக்கு கிடைத்து விட்டால் நாம் பிறவா பெருநிலையை அடைந்திட முடியும் பிறவா பெருநிலை என்பது என்ன கொடுக்கப்பட்ட உடல் என்ற கருவியை இறைவன் போதுமென்று ஒதுக்கி வைத்துவிட்டால் அத்துடன் அதனுடைய வேலை முடிந்துவிட்டது அது மீண்டும் பிறக்காது காரணம் அது அவசியமில்லை என்பதை இறைவன் தீர்மானித்து விடுகின்றான் அவனுக்கு அந்த எண்ணம் அவசியமில்லை என்பதை அவன் முடிவு செய்து விடுகின்றான் அந்த வகையிலே அந்த உடலுடைய வேலை முடிந்தது அது இனி மீண்டும் பிறக்காது இப்பொழுது நம்முடைய மனதிலே ஒரு லட்டு சாப்பிட வேண்டும் என்ற ஆசை உண்டாகின்றது அந்த ஆசையை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் உடனடியாக ஒரு லட்டை நாம் சாப்பிட்டாக வேண்டும் அப்படி நாம் லட்டை சாப்பிட்ட உடனே சிறிது நேரத்தில் நம் புலன்கள் அந்த லட்டிலே சுவைத்து மகிழ்ந்து அப்பாடா என்று அந்த லட்டின் சுவையை ருசித்து முடித்தவுடன் திருப்தி அடைந்து விடுகின்றது இனி மீண்டும் ஒரு லட்டு சாப்பிட வேண்டும் என்ற ஆசை தற்காலிகமாக அந்த மனதிற்கு உண்டாக இதுபோன்று இறைவனுடைய மனதிலே ஏகப்பட்ட வெளிப்பாடுகளாக வெளிவந்திருக்கின்ற ஜீவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆசையிலே உலன்று அவர்களுக்கு அது போதுமென்று இறைவன் தீர்மானித்து விட்டால் அந்த எண்ணத்தை அவன் அப்பொழுதே ஏறக்கட்டி விடுவான் அப்பொழுது அந்த உடலில் இருக்கின்ற ஜீவன் அல்லது மனம் உயிர் என்று எதுவாக இருந்தாலும் என்ன பெயரில் வேண்டுமானாலும் நாம் அழைத்துக் கொள்ளலாம் உண்மையில் இங்கு பெயர்கள் தான் மாறுபடுகின்றதே தவிர இருப்பு ஒன்றுதானே இறைவன் மட்டும்தான் இருக்கின்றான் நாம ரூபங்கள் தான் பலவாறாக நாம் அழைத்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே இறைவன் மட்டுமே இருப்பதினாலே அவனுக்கு அந்த எண்ணம் போதுமென்று முடிவு செய்து விடுகின்றான் அத்துடன் அந்த ஜீவனை முடித்து விடுகின்றான் இனி அது பிறக்காது அந்த எண்ணம் உதயமாகாது இது ஒன்றே பிறவா பெருநிலை என்ற பேருண்மை என்பதை நீங்கள் அவசியம் அறிந்தாக வேண்டும் இதுவரை எடுத்திருக்கின்ற வகுப்பிலே ஏதேனும் சந்தேகம் இருப்பின் தாங்கள் இந்த குழுவிலே பகிர்ந்து கொள்ளலாம் அதற்கான விளக்கங்கள் அளிக்கப்படும் யாருக்குமே சந்தேகம் வரவில்லை என்றால் ஒன்று பாடம் புரியவில்லை என்று அர்த்தம் அல்லது கூறப்பட்ட பாடங்கள் நன்கு புரிந்துவிட்டதனால் எனக்கு சந்தேகம் இல்லை என்று அர்த்தம் இருப்பினும் இங்கு உங்களுடைய கருத்துக்களை நாம் எதிர்பார்க்கின்றோம் ஏன் நீங்கள் எந்த அளவுக்கு புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த புரிதலினுடைய ஆழம் உங்களை எந்த நிலைக்கு உயர்த்தி இருக்கின்றது இங்கு கூறப்படுகின்ற விஷயம் உண்மையா இல்லையா என்பதை நீங்கள் உங்களுக்குள்ளேயே விசாரித்து பார்த்தீர்களேயானால் இந்த ஆழம் உங்களுக்கு புரியும் அதை விடுத்து வேறு சில ஆராய்ச்சிகளை மேற்கொண்டீர்களேயானால் அது உங்களுடைய மனதின் சேஷ்டை என்பதை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் காரணம் இந்த மனம் அவ்வளவு எளிதாக நன்மையை நோக்கி திரும்பாது ஏனெனில் அதுக்கு ஈஸ்வர அனுகிரகம் உண்டாகிவிட்டால் அடுத்த வினாடி நன்மையை நோக்கி திரும்பிவிடும் அந்த அனுகிரகம் கிடைக்காத வரை அது ஈஸ்வரனுடைய கருவியாக இந்த பயன்பாட்டிற்கு அது இருந்து கொண்டிருக்கும் அந்த பயன்பாடு நல்லதாக கெட்டதா என்பதை இறைவன்தான் முடிவு செய்கின்றானே தவிர இதற்கு ஒன்றும் தெரியாது இதில் என்ன வேலையை கொடுக்கின்றானோ அதை இது செய்து கொண்டிருக்கின்றது ஒரு கொலை செய்யும் காரியத்தை ஒரு ஜீவனுக்கு கொடுக்கப்பட்டால் அவன் கொலைகாரனாக இந்த பூமியிலே இருந்து கொண்டிருக்கின்றான் ஒரு பூசை செய்யக்கூடிய காரியங்களை ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் அவன் பூசை செய்து கொண்டிருக்கின்றான் சமூக சேவை செய்வதற்கு ஒருவனுக்கு காரியம் கொடுக்கப்பட்டிருந்தால் அவன் சமூக சேவை செய்து கொண்டிருக்கின்றான் இவ்வாறு ஒவ்வொரு ஜீவர்களுக்கும் ஒவ்வொரு பணி கொடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த பணியை அவன் சரியாகச் செய்தானே என்றால் அதன் நிமித்தம் இறைவனுக்கு அந்த மனம் அந்த எண்ணம் போதுமென்று முடிவு செய்துவிட்டால் அந்த ஜீவனினி பிறக்கப்போவது இல்லை இதைத்தான் நம் முன்னோர்கள் பல வகைகளே எடுத்து கூறியிருக்கிறார்கள் வந்த அடியார்களும் என் கடன் கிடப்பதே என்று எடுத்து கூறினார்கள் மேலும் சில மகான்கள் சும்மாயிரு என்று சொல்லி பார்த்தார்கள் யாருக்கும் இது புரியவில்லை புரிந்து கொள்வதற்கும் ஈஸ்வர அனுகிரகம் இல்லை இதை கூறுவதற்காக இங்கு ஒரு கருவி கத்திக்கொண்டிருக்கின்றதே என்றால் இறைவனுடைய பணி அவ்வாறு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை அறிந்து கொண்டால் போதும் மற்றபடி யாரும் யாரையும் மாற்றிவிட முடியாது மாற்றுவதற்கு வேண்டிய அவசியமும் இங்கு இல்லை என்பதை நன்கு அறிந்து கொள்ளுங்கள் நன்றி ஓம் சத்